ஆன மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழியுள்ளகப்பட்டு தையலார் என்னும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொ விட திருவருள் தந்து தன் பொன்னாட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேரே அற்புதம் விளம்பேரே ஏ மாமலர் இட்டு முட்டா ோர் இயல்படும் வணங்காதே சாந்தமார் முலை தையல் நல்லாருடும் தலை தடுமாறாக போந்து யான் துயர் புகா அருள் செய்து பொற்கடல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் அற்புதம் விளம்பேனே அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொது நான் எனதன் நும்மாய கடித்த வாயிலே நின்று முன் முகக் கடறிய திரிவேனே பிடித்து முன்னின்று நின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் முன் தீற்றிய அற்புதம் அறியேனே பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குடலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடும் மகளாதே அருண்னைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் மாடும் சுற்றமும் மற்றள்ள போகமும் மங்கைய தம்மோடும் கூடி அங்குள்ள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனை வீடு தந்து என்றன் பெண் வீட்டிடு மென்மலற்கடல் காட்டி ஆடு வித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனே வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது மங்கையர் தம்மோடும் பிணைந்து வாய்தள் பெருவள்ளத்து அடுந்தி நான் பித்தனாய்த் திரிவேனை பித்தனாய்த் திரிவேனை குணங்களும் குறிகளும் இல்ல குணக்கடல் கோமளத்தொடும் கூடி அணைந்து வந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியனே நா ில் இணை கொய்து நான் இயல்பொடு அஞ்செடுத்து ஓதி தப்பிலாது பொற்கடல்களுக்கு இடாது நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாங் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனே மலரடி காட்டி மலரடி காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒடியாக்கி பாதமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசையை தீர்த்து அடியார் அடி அற்புதம் அறியேனே பொ இப்பிறவியிற்கிடந்து நான் புழுத்தலை நாய் போல புழுத்தலை நாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்து அரியனும் எட்டாததன் விரைமலர்கடல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளியே அற்புதம் அறியும் செறி குடலா செய்யும் செறி குடலா செய்யும் கிரியும் கீழ்மாயும் கண்டயங் கண்காலும் உன்னியே கீழப்பே